சாசிவரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓழாவது ஹம்சையேத்தர अध्यस्त ஆவே அத்தோரஸ்ணோன்னி கவச்சித் ஜீடஸ்வம் ஜகத்தினுடைய யாஸ்வம் ப்மம் ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் பிரம்மம் உண்மையில் ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் மூன்றும் பிரம்மஸ்வரூபமே மற்ற மூன்றும் தோற்றம் எனவே ஒருவன் தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் கைய மாற்றங்களுக்கும் உட்படாதவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்று எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் உபதேசிக்கிறது மாற்றங்கள் ஓயாது மனதிலும் உடலிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மனதிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது உடலிலும் ஓயாது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாறுகின்ற மாறுகின்றவைகளை அறிகின்ற சாட்சியான பிரம்மா பிரம்மம் நமது உண்மை வடிவம் என்று நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஆத்மா சர்வேஷு காலேஷு சர்வத்திர நெர்விகாரி ஏவ எப்பொழுதும் எங்கும் நெர்விகாரஸ்வரூபமாகவே இருக்கிறது எனவே மாற்றங்களை குறித்து நாம் மகிழவும் வேண்டாம் வருந்தவும் வேண்டாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம் அது நீண்ட நிலைப்பதில்லை வேறு நமக்கு விரும்பி விரும்பக்கூடாதவைகள் வருகின்றன அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதிலிருந்து விடுபட விரும்புகிறோம் ஆனால் இந்த ஸ்லோகம் சொல்வது ஸ்வரூபம் நிர்வீக்காரம் என்று புரிந்து கொண்டு சவிகார சாட்சியான நீ நிர்வீக்காரி என்பதை நன்றாக புரிந்து கொண்டு சவிகாரத்திற்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பாயாக அளவுக்கு மீறிய முக்கியத்துவத்தை கொடுத்து சவிகாரத்தினால் துன்பப்படாதே சும்மாயிரு சும்மாயிருன்னா மாற்றங்களினால் நீ மாற வேண்டாம் நீ மாறுபவனாக உன்னை கருத வேண்டாம் சும்மா இருக்கிறதுங்கிறது அதான் அர்த்தம் நமக்கு துக்கம் வந்தால் அதர்மமாகவோ தர்மமாகவோ ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது சும்மா இருக்கிறது நமக்கு துன்பம் வந்தால் அதர்மமாகவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது தர்மமாகவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது இது வந்து நான் சொல்கிறது கண்டிப்பாக ஹிமமலையில் இருக்கிற சன்னியாசியால் தான் முடியும் து துக்கம் வந்தால் இங்கேயும் எதுலேயும் சம்பந்தம் இல்லாத சன்னியாசிக்க முடியும் முடியும் அதனால் மாற்றங்கள் வரும்பொழுது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் சந்தோஷமான சூழ்நிலை வந்தால் அதுலேயும் நமக்கு ரியாக்ஷன் ஏற்படுறது வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் அப்பவும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் ஆக இது வந்து நமக்கு ஸ்வாவம் இது ஒன்றும் தப்பு இல்லை ரியாக்ட் பண்ணுறதை நான் வந்து குறையன்னு சொல்லலை வேதாந்த திருஷ்டியில் வேதாந்தத்தை படிக்காமே நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும் இருந்தாலும் வேதாந்தம் கொஞ்சம் ஆழமாக உண்மையை உணர்த்தி ஆகவே நீ வந்து மாறாதவன் கவலைப்படாதே துன்பம் வந்தால் அது கண்டிப்பாக போயிடும் ஆனால் ஜனங்கள் வந்து சாதாரணமாக ஏதாவது பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி தர்மமாக துக்கத்தை நீக்க முயற்சிக்கிறார்கள் அதர்மமாக சில பேர் துக்கத்தை நீக்குவதற்கு முயற்சிப்பார்கள் சில பேர் என்ன பண்ணுவார்கள்னால் தர்மமாக துக்கத்தை நீக்க முயற்சிப்பார்கள் இது ஒன்றும் தவறு இல்லை வேதாந்தம் ஒருபடி மேலே போய் தர்மமாகவும் ட்ரை பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அதெல்லாம் சும்மா தோற்றம் பான்னு சொல்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் தர்மமாக ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து வீடு இருக்குது பொறுப்பு இருக்குது குழந்தைகள்லாம் இருக்குது அதனால் வந்து ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் தர்மமாகவும் நான் ஆக்ட் பண்ண மாட்டேன் அதர்மாவும் அதர்மமாகவும் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதர்மமாக ஆக்ட் பண்ணக்கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது சந்தேகம் இல்லை தர்மமாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமம் படாத பாடுபடும் துக்கம் இன்க்ரீஸ் ஆகிடும் அதிகமாகிடும் அதனால் அங்கே தர்மமாக தான் ரியாக்ட் பண்ணணும் ஆனால் வேதாந்த ஞானம் பூர்ணமாக இருக்கின்றவன் ரியாக்ட் பண்ண விரும்புறதில்லை இருந்துட்டு போட்டுமே என்ன சனி தசை தானே பதினெட்டு வருஷம் இருக்குமா இருந்துட்டு போட்டுமே எத்தனை வருஷம் பதினாறு வருஷமோ பதினெட்டு வருஷமோ எனக்கு அது போயிடுது எது பதினெட்டு வருஷமும் ராகுதை பதினெட்டு வருஷமா சனி தசை பதினெட்டு வருஷமா அது பத்தொன்பது வருஷம் சனி தசையா பரவாயில்ல பத்தடா எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கு அத்வைத அனுபவத்தே போய்ட்டு ராகுதை தான் பதினெட்டு வருஷம் இந்த சனி தசை பத்தொன்பது நல்லா இருக்கட்டும் பத்தொன்பது இன்னும் ஒரு பதினைஞ்சு வருஷம் கூடவே எடுத்துக்கிட்டோம் அகம் நெர்விகார அவ்வளவுதான் அஹம் நெர்விகார எத்தனை வட்டம் வேணாலும் வரட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அகம் நிர்விகாரா இந்த ஜானத்தில் திருடமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு இடங்கள்லேயும் இதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார் விஸ்வஜா விக்காரா நிர்விகாரஸ்ய ஆத்மனா நபதி பிரபஞ்சத்தில் தோன்றுகின்ற விகாரங்கள் நிர்வீக்காரமான ஆத்மாவுக்கு இல்லை கொஞ்சம் சாதாரண லெவல்லே பகவான் உபதேசிக்கிறார் கீதையில் அஸ்மின் தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா யா பவதி ததா தேகாந்தரப்பிராப்தி பவதி தீராக தற்ற ந முய் இந்த சரீரத்தில் எப்படி நமக்கு வந்து பால்யாவஸ்தா எவ்வனாவஸ்தா கௌமா எல்லாம் மாறி அவஸ்தைகள் எல்லாம் மாறுகிறதோ அது மாதிரி இன்னொரு சரீரத்துக்கு போகிறதும் மாறி அமைகிறது இதுக்கே கவலைப்படணும்னு கேட்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இன்னொரு சரீரத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப நல்லதாக போச்சு இது ஓட்டையாக போச்சு தூக்கி இன்னொரு சரீரத்துக்கு போக வேண்டிதானே சரீரம் இருக்குமானால் போகிறது பற்றி என்ன கவலை ஃப்ரெஷ்ஷு பாடி கிடைக்கும்னு சொன்னால் இந்த ஓட்டை சரீரத்தை வச்சு எந்த அவஸ்தப்படுவான்னு நமக்கு அதில் பயம் அதில் நம்ம கதி என்ன ஆகுமோன்னு தெரியல அது மாத்தமில்ல அந்த சரீரம் புலியாக பூனையான்னு தெரியல அதுதான் பயம் அது என்னவா வரப்போறதோ தெரியல புலியோ பூனையோ இல்லை வந்து பன்றியோ அது என்ன ரூபத்தில் வரப்போகுதோ நல்லதே நம்ம சொல்ல மாட்டோம் இந்த இடத்துல எல்லாம் ஏன்னா அப்பத்தான் தோன்றும் அது என்ன ரூபத்தில் இருக்கோ தெரியாது பகவான் சொல்ற தேகினோஸ்மின் யா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா தேகாந்த பிராப் தீரஸ்து வாசாம்சி ஜீர்ணா யா விஹா நவா கிருதி நரோபராணி தாஷரீராணி விஹாய ஜீர்ணா அந்யாணி சஞ்சாதி நவானி தேஹி நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் க்ளேதயந்தியாப்பகா ந சோஷயதி மாறுதா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நிர் அகம் நிர்வீக்காரிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அதுதான் எல்லாம் மாறின்னு இருக்கு ஸ்தூல சரீரம் சேஞ்ச் ஆகிறது இல்லாட்டி சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற தன்மைகளெல்லாம் மாறுகிறது ஆனால் நமக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை உண்மையில் ஆத்மாவுக்கு எந்த மாற்றமும் இல்லை அகம் நிர்விகாரி அஸ்மி இந்த எண்ணம் ஆழ் பதியட்டும் மாற்றங்களை குறித்து வருந்த வேண்டாம் எத்தகைய மாற்றங்கள் வேண்டுமானாலும் வரட்டும் நம்ம சொல்லலாம் சொல்லுவோம் நான் ஏற்றுக்குத்தான் தயாரா இருந்தேன் ஆனா இப்படி வரும்னு எதிர்பார்க்கறேன் சொல்லுவோமா இல்லையா நான் ஏற்றுக்கிறது தான் ரெடியாக இருந்தேன் ஆனால் இப்படி வரும்னு எதிர்பார்க்கலை எப்படிலாம் வரும்னு எதிர்பார்க்குறது எப்படி முடியும் என்ன வேணாலும் வரட்டும்ங்கிறதை நம்ம சொல்ல முடியுமே தவிர அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆராய்ச்சியாக பண்ண முடியும் என்ன வேணாலும் இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு நான் ஊமையாக போயிடுவேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு வச்சு இருக்கணும் அதுக்கு ஐயோ நான் ஊமியாயிட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் அது மாதிரி என்ன வேணாலும் வரலாம் என்ன வரும்னு யாரும் சொல்ல முடியும் யாருக்கு தெரியும் நாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்து தான் எதிர்பார்த்துட்டா இருப்போம் நமக்கு வந்து வியாதியெல்லாம் வரப்போகிறது அப்படின்னு எதிர்பார்த்துட்டா இருப்போம் என்ன வியாதிகள்னு நமக்கு எப்படி தெரியும் நம்ம எதிர்பார்க்க எதிர்பாராததெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கணும் நம்ம எதிர்பாராததெல்லாம் வாழ்க்கையில் வரும்னு எதிர்பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா அப்போ ரெடியாக இருப்போம் என்ன வேணாலும் எப்போ வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் தயாராக இருப்போம் அது அந்த அதுக்கு பேர் தான் தமிழ்லாம் திண்மைன்னு சொல்கிறது திண்மை உறுதி இப்படிலாம் சொல்லுவாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் எதை நீ ஆழ்ந்து எண்ணுகிறாயோ அது அதை நீ அடைவாய் திண்ணிய திண்மை வேண்டும் நெஞ்சில் திறமும் இன்றி நெஞ்சில் உறுதியின்றி நேர்மை திறமும் இன்றி பேசப்படாதுன்னு பாரதியார் சொல்கிற மாதிரி ஆனால் உறுதி ரொம்ப முக்கியமாக வேணும் அகம் நிருவிகாரி அஸ்மி என்ன வேணாலும் வரட்டும் அகம் அச்சலகா அஸ்மி தைரியமாக இருக்கணும் எத்தனை விதமான வரும் எப்படிலாம் வருமோ தெரியாது நம்மளுக்கு நம்முடைய புகழ் கீர்த்தி போகலாம் நம்ம சரீரத்துக்கு நோய் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் வேறு நம்ம வாழ் வாழை வாழ்வே அழிஞ்சு போயிடுத்துங்கிற நிலைமைக்கு தோன்றலாம் என்ன வேணாலும் நடக்க என்ன நடக்கும்னு எப்படி வர்ணிக்க முடியும் பேப்பர்லாம் பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு வராதுன்னு என்ன நினச்சிருக்கோம் யார் கண்டா எல்லாரும் அந்த லிஸ்டில் தானே அப்படி தானே எல்லாரும் நினச்சிருந்துருப்பாங்க ஆகையினால இந்த இதை ஒன்று ஒன்றா அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க நிதித்தியாசனம் பண்ற போது அதெல்லாம் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் மனிதனுக்கு உலகத்துல வருகிறதுன்னு தெரிஞ்சு அதெல்லாம் எனக்கு வந்தா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து நினைச்சுக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா ப்ராப்ளத்தை கலெக்ட் பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆக எல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுட்டோம்னா அதுக்காக இது வந்து எப்போ பார்த்தாலும் ஐயோ இப்படி ஆயிட்டா என்ன ஆகுறது என்ன ஆகுறதுன்னு அந்த மாதிரி வருத்தத்தை உண்டு பண்ணிக்க விடாது எல்லாத்துக்கும் இந்த அகம் பிரம்மாஸ்மி தான் அப்சல்யூட் சொல்யூஷன் அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த ஜானம் ஒன்று தான் ஐகாந்திக்க ஔஷதம் ஐகாந்திக்க ஆத்தியந்த ஔஷதம் ஐகாந்திக்கம்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் ஒரே மருந்து தான் இது எல்லா சமஸ்துக்கத்துக்கும் இது ஒரே மருந்து தான் சாதாரணமாக தலைவலிக்கு வரும்பொழுது தலைவலியில் வந்து ஆடை பொறுத்தே மருந்தெல்லாம் மாறுறது இந்த ஊரை பொறுத்து மருந்து மாறுறது அந்தந்த தேசத்தை பொறுத்து மருந்து மாறுறது என்னெல்லாமோ இருக்குது அதுக்கு பேர் ஐக்காந்திக்கம்னு பேர் ஐக்காந்திக்கம்னால் எல்லாருக்கும் இது தான் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரே மருந்தை வச்சு எதுக்கெடுத்தான ஏழு கெடுக்க மருந்து மாதிரி அப்படி ஒன்று இருக்குது ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் எதிர்த்தாலும் ஏழு கெடுக்காம்பார் அவர் ஏழு ஏழு கெடுக்கானா என்னன்னா தலை வலிக்கிறதுனா ஏழு கடுக்காய் அரைச்சி பூசுன்னு விடுவார் தலையில் பூசும் சரியாக போயிடும்பார் வயத்த வலிக்கிறதுனா ஏழு கடுக்காய் அரைச்சி குடிச்சுடும் சரியாக போயிடும்பார் முழங்கால் வலிக்கிறதுனா ஏழு கெடுக்காய் அரைச்சி முழங்காலில் தடவு வலி போயிடும்பார் எல்லாத்துக்கும் ஏழு கெடுக்கா வைத்தியர் ஏழு கெடுக்கா எடுத்து இப்படி அவர் சொல்லிகிட்டு இருந்தார்னா அவர்ட்ட அவனும் போகமாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அவர் ஏழு கெடுக்காயே சொல்லுவார் அப்படின்னு அது மாதிரி ஏழு கெடுக்கா வைத்தியம் மாதிரி ஆனால் வழக்கத்தில் அப்படி இல்லை அதுக்கு இன்னும் இருக்குது ஆனால் வைத்தியம்னு போயிட்டா நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மருந்தை கொடுக்கறது இல்லை அவரவர்கள் நோய்க்கு தகுந்த மருந்தைத்தான் கொடுப்பார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை இது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஆழ அடி பிரச்சனை இது அஜானம் ஆகையினால எல்லோருக்கும் ஒரே மருந்து தான் என்ன மருந்துன்னா ஆத்தியந்திக துக்க நிவத்தி அர்த்தம் அகம்பிராம் பிரம்மாஸ்மி இது ஞான ஔஷதமேவ் இந்த ஞான ஔஷதந்தான் ஆத்தியந்திக துக்க ஔஷதம் அதான் ஆத்தியந்திக துக்க நிவர்த்தின்னு ஆபேட்சிகுக்க நிவர்த்தி இல்லை அப்சல்யூட்டா நமக்கு துக்கம் நீங்கணுமானா நமக்கு இந்த அகம்பிரஸ்மிங்கிற ஞானம் தான் ஔஷதம் இதுக்கு பேர் என்னன்னா ஐக்காந்திக்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இது அப்புறம் ஆத்தியம் இது கண்டிப்பா இது நன்றாக ஒருத்தனுங்கிறாச்சுன்னா துக்கம் வரவே வராது ஆனா அந்த மருந்து அப்படி இல்லை மருந்தை நிறுத்தின பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அது வரலாம் சில பேருக்கு மஞ்சக்காமாலேயே ரெண்டு மூணு தரம் வந்துவிடுறது டைஃபாய்டும் திரும்பவும் வர்றது ஒரு தடம் வந்துவிட்டால் இன்னொரு தடம் வராதுங்கிறது கேரண்டி கிடையாது நோய் திரும்பவும் வரக்கூடும் அதில் சரீர ரோகத்தில் மருந்து சாப்பிட்டு ரோகம் தீந்துதுன்னா திரும்பவும் ரோகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆத்தியம் இது ஒரு நன்றாக அத்வைத அனுபூத்தி மாதிரி கிரந்தங்களை நன்றாக படித்து மனசில் ஆழமாக நிஷ்டை ஏற்பட்டாச்சுன்னா துக்கம் வராது வராது வராது வந்ததுன்னு சொன்னால் சரியா நீ படிக்கல அவ்வளோதான் படிக்கலை சரியா நீ அதை ஆழ்ந்து நினைக்கல ஞானாமிருத்தேன திருப்தசிய கிருத்தகிருத்தியசிய யோகின நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேன் ந ச இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ும் அமுதத்தினால் திருப்தி அடைந்தவனுக்கு ஞானாமிர திருப்தசிய கிருத்தகிருத்தியசிய யோகினா ஞானம் என்னும் அமுதத்தை உண்டு பருகி அதனால் அதனால் நிறைவு பெற்ற யோகிக்கு அதாவது ஞானிக்கு யோகி ஞானிலாம் ஒன்றுதான் இந்த இடத்துல ஞான யோகிக்கு செய்ய வேண்டியதென்று ஒன்றும் இல்லை இன்னும் ஏதோ பண்ணணும் போல் இருக்கே அதாவது செய்யணும் போல இருக்கே ஏதோ ஜெபம் பண்ணணும் கோயிலுக்கு போகணும் யாத்திரை பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் இன்னும் பண்ணணும் போல் இருக்கே அப்படின்னா அட்லீஸ்ட் உட்காந்து ஏதாவது செய்யணும் போல் இருக்குது என்ன ஒன்றும் பண்ணாமல் சும்மா இது பண்ணுறது முடியல சோம்பேறியாகவும் இருக்க இஷ்டம் இல்லை தூங்குறத்துக்கும் இஷ்டம் இல்லை காரியம் பண்ணுறதுக்கும் ஏதோ பண்ணால் தான் இன்னமும் பண்ணினா தான் ஒரு பூர்ணத்துவம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னா அப்படின்னா உனக்கு பிரம்ம ஞானம் புரியலேன்னு கொடுத்தோம் நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் ஏதோ சாதனை பண்ணனும் போல இருக்குன்னு தோல்வித்துனா அவன் வந்து என்ன அஸ்திச்சேத் நசு செய்ய வேண்டியது ஏதோ இருக்கிறது என்று ஒருவன் நினைப்பானேயானால் அவன் தத்துவத்தை அறிந்தவன் இல்லை ஆக எதுக்கு இதை சொல்லுகிறோம்னா ஐகாந்திக்க ஆத்திய ஔஷதமாக துக்க நிவர்த்திக்கு ஹேத்துவாக இந்த பிரம்ம ஜானம் இருக்கிறது ஆகினால என்ன பண்ணணும்னா நம்ம நிதித்தியாசனத்துல நம்ம பார்க்கறோம் எந்தாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அந்த ப்ராப்ளம் எல்லாம் கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்தா நான் இப்படி இருப்பேன் இதுக்காக வேண்டி நீங்கள் இதெல்லாம் அனாவசியமான கவலை எல்லாம் எழுத்து போட்டுக்கிறீங்களேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த அகம்பிரம்மாஸ்மி ஞானத்தை திருடம் பண்ணுறதுக்காக இது நம்ம ஒரு உபாயமாக கையாளு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடும் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கலாம் இல்லை இழந்தும் போகலாம் திடீர்னு இறந்து போகிறதா இருந்தாலும் என் மனசை நான் எப்படி வச்சிருப்பேன் என்ன நான் என்னை எப்படி வைத்திருப்பேன் என்னை எவ்வாறு நான் கருதுவேன் அப்புறம் நீண்ட நாள் கழித்து வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் வாழ்க்கையில் நெகழுமோ அதெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணி கொண்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சி இந்த ஞானத்தை அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணி நன்றாக பழக்கி வச்சுன்னுட்டோமானா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ரொம்ப ரெடியாக இருப்போம் எப்பவும் தயாராக இருப்போம் ஆனால் நம்ம என்னென்னா கஷ்டத்தை நல்லா இருக்கிற போது கஷ்டம் வரும் அப்போ நாம் அதுக்கு தயாராக இருக்கணும்னு ஜாகிரதையாக இருக்கிறது இல்லை கஷ்டம் வந்த உடனே ஓடுறோம் ஜோசியங்கிட்ட ஓடுறோம் கோயிலுக்கு ஓடுறோம் சாமியார்கிட்ட ஓடுறோம் அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் நன்னா இருக்கிற போதே ஏன் பண்ணிக்கப்படாது நல்லா இருக்கிற போதே இவ வந்து டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பண்ண முடியறதில்லை ஏன்னா முதல்லையே ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு வரும் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து பண்ணு பண்ணுங்கன்னா திடீர்னு நம்மளால ஆரம்பிக்க முடியாது ஆனால் உடம்பே பண்ணிகிட்டு இருந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது அதே தான் எல்லாத்துக்கும் ஆகையினால்தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறோம் நிர்விகாரின்னு சொல்கிறத்துக்கு காரணம் என்ன திரும்ப திரும்ப அவர் அது ஏன் இதுதான் காரணம் நம்ம வந்த உடனே ஆடி போயிடுவோம் எப்பேற்பட்ட பிரம்ம ஜானம் இது இருந்தாலும் சரி சரியாக நிதித்தியாசனம் பண்ணி பிராப்ளத்தை எல்லாம் ப்ராப்ளத்துலெல்லாம் இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி பழகாமல் போயிட்டோம் ஆனால் வரும்போது ஒன்றும் பிரயோஜனம் ஒருத்த யார சொ சொன்னார் ஒருத்தர் சொன்னார்ன்னா வேலாந்த படித்தாள ஏதாவது நான் படித்தார்னா அவர் அவர் படித்தது அப்படி அவர் வேளாண்மை படித்தாலும் திடீர்னு தலைவலி தாங்க முடியாத தலைவலி வந்துவிடுத்தான் தாங்க முடியாத தலைவலி வந்த உடனே அப்படின்னு ஒன்று ஆத்மாவுக்கு தான் வழியே இல்லையே அப்படின்னு யாரோ போய் அவற்ற சொல்லியிருக்காரு கோபம் வந்துடுத்த கோபம் வந்துடுத்தவர் நல்லா வலிக்காத நல்லா வலியெல்லாம் வரும் என்ன வேணாலும் வரும் என்னவா பிரயத்தனம் பண்ணி இந்த திரும்ப திரும்ப இதை மனசுக்குள்ளே தயார் பண்ணி வச்சுக்கணும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் எப்படி இருப்பேன் எனக்கு எப்பேற்பட்ட சுகபோகம் வந்தாலும் சரி அப்பவும் நான் எப்படி இருப்பேன் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி அப்பவும் நான் எப்படி இருப்பேன் அப்போ அந்த அதுக்கெல்லாம் வந்து நம்மளை தயார்படுத்தித்தான் அப்படி தயார்படுத்தலேன்னு சொன்னா என்ன ஆகும்னா கலக்காத காஃபி அந்த திருஷ்டாந்தம் மறக்கவே விட சர்க்கரை இல்லாம இல்லை அடியில் இருக்கு அவ்வளோதான் அது மாதிரி ஞானம் இல்லாமல் இல்லை எங்க இருக்குன்னா உக்காந்தன் இருக்கு அது இருக்கிற இடத்துல சௌக்கியமா இருக்கு அது வேணுங்கிற போது விற்பிக்கு வரமாட்டேங்கிறது நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் துக்கம் அதை விட பெருசா இருக்கு சுவாமிஜி என்ன பண்றது அப்படின்னு அதை கேட்டு துக்கப்பட வேண்டிதான் என்ன பண்றது ஆகினால வரவே கூடாது அதுக்குதான் நிர்வீக்காரி அகம் நிர்வீகாரி அஸ்மி இது இந்த ஹோல் அத்வைத அனுபூதிய நிதித்தியாசனை பரம்தான் ஆனால் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தில் இல்லாததாக இப்படி ஒன்று சொல்கிறேன் அதாவது சூழ்நிலைகளை நீங்களாகவே மனதிலே கற்பனை கொண்டு வாருங்கள் என்னவெல்லாம் வாழ்க்கையில் துன்பங்கள் நிகழக்கூடும் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு எத்தகைய துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன அவைகளையெல்லாம் மனதிலே கற்பனைக்கு கொண்டு வந்து அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்கிற மாதிரி நினச்சி அப்போ நாம் அந்த ஞானத்தை அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி மனசை நல்லா வச்சுன்னுட்டோம்னா மனசுக்கு ஒரு சக்தி இருக்குது நல்லா அதுக்கு அபியாசம் கொடுத்தோமான அதை வந்து உறுதியாக பிடிச்சிக்கும் அந்த மனசை நாம் வந்து சரியாக கையாளு தெரிகிறது இல்லைன்னு தான் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் மனதுக்கு மிக ஆற்றல் இருக்கிறது ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்து அதற்காக உழைத்தோமே ஆனால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவோம் ஆனால் கடுமையான உழைப்பு எத்துறையிலும் அவசியம் நீங்கள் உலகியல் வாழ்க்கையில் முன்னேறணும்னாலும் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது ஆன்மீக வாழ்க்கையிலும் அதை காட்டிலும் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது உழைப்பு இல்லாமல் உண் உண உண்மையை அடைந்து விட முடியாது யாரும் நிறைவை பெற்றுவிட முடியாது உலகியல் வாழ்க்கைக்கே இவ்வளோ உழைப்பு உழைக்கணும்னு சொன்னால் ஆத்தியந்திகமான மோட்சத்தை அடையிறதுக்கு சொல்லப்போனால் அது உழைப்பு ரொம்ப கடினமான உழைப்பு இல்லை சூக்ஷ்மமான அந்த உழைப்பை உழைப்பை நாம் செய்துதான் நான் இங்கே உழைப்புன்னு நான் குறிப்பிடறது என்னென்னா நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் அகம் பிரம்மாஸ்மி இந்த ஞானத்தை முதல்ல ஸ்பஷ்டமாக சிரவணம் பண்ணி தாத்பரியத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் மனநம் பண்ணி அந்த சந்தேகங்களை பரிபூர்ணமாக நீக்கி இருக்கணும் அப்புறம் ப்ராப்ளத்தையெல்லாம் கற்பனை பண்ணி ஞானத்தை அப்ளை பண்ணி நிஷ்டையை பெற்று இருக்கணும் அப்புறம் என்னென்னா துக்கேஷூ அனுத்விக்னமனாக சுகேஷூ விகத்பிருக வீத ராகனிருச்சியில் சொன்ன ஸ்தித பிரஜனாக நாம் விளங்க முடியும் அதுக்குதான் இவர் ஏன் நிர்வீகாரின்னு திரும்ப ஒருத்தடன் சொன்னாருங்கிறதுக்காக இந்த வியாக்கியானத்தை இந்த அளவிலே சொல்லுகிறேன் நிர்வீகாரஸ்ய ஆத்மனா ந ஒருபொழு அடுத்தணோ விஷம் ே குத்தைோோரோ வி ே குதோக்கிலம் இந்த ஸ்லோகங்களையெல்லாம் எழுதிய ஆச்சாரியர் மிகவும் தத்துவஜானத்தை அனுபவித்திருக்கிறார் ரசித்திருக்கிறார் என்று தெரிகிறது மிகவும் தெளிவாக உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மிக எளிமையாக உயர்ந்த விஷயத்தை இலக்கிய சுவையோடு கூற முடிகிறது சர்வக்யாத்ம முனி சங்கேபாரீரகம் பண்ணியிருக்கிற மாதிரி எத்தனை விதமான மீட்டர் உண்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அந்த இலக்கியச் சுவையோட வேதாந்தத்தை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அதிவித்வத்து இருக்கணும் சரஸ்வதியோட பரிபூர்ண அனுகிரகம் இல்லைன்னா முடியவே முடியாது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் இந்த சர்வக்யாத்ம முனி சங்கேபசாரீரகம் ரெண்டாயிரம் ஸ்லோகம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கிறார் அதில் பார்த்தா அந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தா அவர் சொல்கிற விதம் அவ்வளவு நம்ம நம்ம லெவலில் பார்த்தா நம்ம அதை ட்ரை சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம் சாதாரணமாக அவர் அதை சொல்கிற விதம் அந்த ட்ரை சப்ஜெக்டை அவ்வளவு காளிதாசனுடைய காவியன காவியங்களுக்கு இணையாக அதை சொல்கிறார் அப்படி சுவை இலக்கிய சுவை தொ சொட்ட இலக்கிய சுவை சொட்ட சொட்ட உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை தெளிவாக கூறுகிறார் அது மாதிரியே இருக்குது இதெல்லாம் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டு ச விஷயமும் மிக மிக ககனமானது மிக ஆழமானது இவர் சாரத்தை மிக எளிவாக எளிதாக சொல்லுகிறார் சாரத்தை மிக எளிதாக கூறுகிறார் ஸ்தான் ஜாத்தே சோர குதா அந்த எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தோட கனெக்ஷன் இது அந்த ஸ்லோகத்தில் என்ன இருந்தது கம்பத்தில் கற்பிக்கப்பட்ட திருடனிடமிருந்து உண்டான மாற்றங்கள் எப்படி கம்பத்துக்கு ஒருபொழுதும் இல்லையோ அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்லியது அதுபோல தாஷ்டாந்தம் அதில் பிரபஞ்சத்தினுடைய மாற்றங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை என்று கூறியது இந்த ஸ்லோகம் அதனுடைய கண்டினியூவேஷன் தொடர்ச்சி கம்பத் கம்பந்தான் இது திருடன் இல்லை என்று தெரிந்து கொண்டவுடன் குதஷோரா அது தெரிஞ்ச உடனே திருடன் எங்கே போனான்னா எங்க வந்தான் வரவே இல்லை வந்தால்ல போறதுக்கு எங்க கேட்கிறார் ஸ்தானம் கம்பத்தை அறிந்த பிறகு குதா சோரஹா திருடன் எங்கே அடுத்தது திருடன் இல்லாததால் பயம் எங்கே இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் கம்பம் இல்ல கம்பத்தை அறிந்த பிறகு திருடன் இல்லை திருடன் இல்லாததால் பயம் இல்லை இது ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்கு கம்பத்தை அறிந்ததால் திருடன் இல்லை திருடன் இல்லாததால் கயிற்றை அறிந்ததால் பாம்பு இல்லை பாம்பு இல்லாததால் பயம் இல்லை அது ரெண்டுக்கும் நீங்க இது போட்டுக்கலாம் பொருந்தும் அது இதுக்கும் போடலாம் சிப்பியை அறிந்ததால் வெள்ளி இல்லை வெள்ளி இல்லாததால் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதில் இச்சையும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அது சுகத்துக்கு சொல்லணும் தூரத்துலேருந்து பார்த்து வெள்ளியில் சிப்பியில் வெள்ளி இருக்கிற மாதிரி தெரிகிறது மத்தியான வேலையில் பக்கத்தில் போனவுடனே அது சிப்பிதான்னு தெரிஞ்ச உடனே வேண்டான்னு வந்து அது அது வெள்ளியாக இருக்குமோன்னு நினச்சி அது எடுக்க போனான் இது பாம்பை கண்டு ஓடுறான் வெள்ளியாக இருக்கும் எடுக்க போறான் அது நிவர்த்தி பிரவிற்த்தி நிவர்த்தி ரெண்டுமே வேதாந்தம் ஆகையினால தன்னை அறிந்தால் உலகம் உலகம் எங்கே விஸ்வம் குதா உலகம் எங்கே உலகம் எங்கேன்னா புத்தி முதலான உலகம் எங்கே புத்தி அப்புறம் வந்து உடம்பு சூட்ச்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரம் பார்க்குற ஆப்ஜெக்ட் உலகம் எல்லாம் விஸ்வம் குதகா விஸ்வாபாவே அகிலம் குதகா அகிலம்னா என்ன இந்த வேற்றுமைகள் எங்கேன்னு அர்த்தம் இந்த இடத்துல அகிலம் அப்படின்னா அனைத்து வேற்றுமைகளும் என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து பேதங்களும் அல்லது துவைத்தங்களும் எங்கே இப்போ ஞானம் முதல்ல எடு இடம் பெறுகிறது ஞான ஏற்பட்ட இதில் சமகாலம் ஞான சமகாலேயே சர்வம் பகுதி ஞானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றதில்லை நம்ம கர்மாவை பண்ணி பலன் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும் வருமாங்கிறது சந்தேகத்தில் வேறு இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஞானம் பெற்ற மாத்திரத்திலேயே ஞானம் ஞான சமகாலத்திலே என்ன ஆகிறதுன்னா ஞானம் பெற்ற மாத்திரத்திலே அஜ்ஞானம் நீங்கிறது அஜானம் நீங்கிறதோடு மாத்திரமல்ல அஜான காரியமான சம்சாரமும் நீங்குகிறது அதனால் அஜான ஜன்னிய சம்சாரமும் நீங்குகிறது ஆனால் இங்கே இங்கே டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆத்மஜானத்தினால அத்தியாச நிவத்தி அத்தியாச நிவத்தியினால சம்சார நிவத்தி ஆக ஞானம் வந்த உடனே அஜ்யானம் போயிடுறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை இந்த கற்பனை போயிடுறது கற்பனை போகிறதுனால துன்பம் போயிடுறது பொய்யை மெய்யென்று கருதி கொண்டிருந்த எண்ணம் நீங்கியதால் அதிலிருந்து உண்டான துன்பமும் நீங்கிவிடுகிறது என்று பொருள் ஸ்வஸ்மின் யாத்தே தன்னை அறிந்தவுடன் அறிந்தவனுக்கு விஸ்வம் குதகா உலகம் எங்கே உலகம் எங்கே என்றால் உலகங்களெல்லாம் ஒண்ணும் கிடையாது அகிலம் எது ஒன்றும் கிடையாது ஈஸ்வரனோ ஜீவனோ ஜகத்தோ எதுவும் கிடையாது அதுல சம்சாரம் ஆத்தியந்த நிவர்த்தின்னு சொல்றது ஆத்திய சம்சார நிவர்த்தி பரிபூர்ணமாக சம்சாரம் நீங்கி விடுகிறது கீதையில அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரலாம் ஞானேனம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மன்தேஷம் ஆதித்யவ்ஞானம் பிரகாசயதி தற்பரம் எவன் தன்னிலிருக்க தன்னில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்கி அறிவை பெறுகிறானோ அவனுக்கு மேலான பரம்பொருள் தத்துவம் நான் என்ற உண்மை விளங்குகிறது என்று கீதையில் ஐந்தாவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் குதான் என்னர்த்தங்கே கிடையாது நந்த நோட்ச நிஷியானந்தூபிவோம் அதாவதுமும் கனவு முமுட்சுமும் கனவு குரு உபதேசமும் கனவு உபதேசமும் கனவு அதனால் என்ன ஆயிடுறதுன்னா எல்லாமே கனவு அதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அதில் நாம் அவர் சொன்னது அந்த அந்த குரு உபதேசம் பண்ணதை அதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அந்த கனவு முடிஞ்சு போயிடு அவ்வளோதான் கனவுலேயே குரு வந்தார் கனவுலையே உபதேசம் பண்ணினார் கனவுலேயே நமக்கு நிம்மதி வந்தது முழிச்சு நிட்டோம் அவ்வளோதான் கனவும் போயிடுது முழிச்சு நட்டும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்காக சொல்கிற இது கனவையும் நனவையும் ஒப்பிட்டு இப்போ நனவில் நடக்கிறதெல்லாமே கனவுன்னு நினச்சி பார் நம்ம இதில் தான் நம்ம சம்சாரிகளாக இருக்கோம் இது ஒரு கனவாக கற்பனை பண்ணி பார் சம்சாரிகளாக இருக்கும் அப்புறம் உடனே கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு ஏதோ புண்ணியத்தினால் தப்பித்தவரி வைராக்கியம் வர்றது அப்புறம் வந்த வைராக்கியமும் அறகுறையாக இருக்குது விட முடியல நிறைய விஷயங்களை அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ சத் சங்கத்தினுடைய மகிமையினால் வைராக்கியம் கொஞ்சம் அதிகமாகுது அப்படி வைராக்கியம் அதிகமாகி எப்படியோ போய் வேதாந்த அத்வைத அனுபூதியை கேட்டு ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் விடாமல் அந்த கனவில் இருந்து அப்புறம் வந்து அதை கேட்டு நமக்கு வந்து ஆஹா ஓஹோ ஹோ இதுதானா உண்மை நான் தப்பாக புரிஞ்சு நட்டேன் சொல்லி அப்பா ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறதுக்கப்புறம் கனவு முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பூர்ணமே அவசிஷது மௌனம்தான் இன்னும் பேசறது பந்தமும் கனவு மோக்ஷமும் கனவு பொருள் ஒன்றே உண்மை கொஞ்சம் ஆழமா சொன்ன வேதாந்த திருஷ்டியில பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மை சத்தியம் பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மை சத்தியம் பிரம்ம ஜானம் எது அந்த என்னால பிரம்ம ஜானிஷா சொல்றோமே அதுவும் வேணும் வியாபகமா சத்தியம் இது கொஞ்சம் கடினமானதுதான் பிரம்ம ஜானம் மித்யா பிரம்மை சத்தியம் ஆத்ம ஜானம் மித்யா ஆத்ம சத்யம் ஆத்மா வேற பிரம்ம வேறோம் அயம் ஆத்மா சொல்லு பொருளில் வேற்றுமை இல்லை அப்புறம் குதா அகிலம்னா ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்னன்னா துல்லிய மௌனின்னா என்னென்னா மனசுக்குள்ளே விற்பி வர மாட்டேங்கிறது விறத்தி வரும் அதுக்காக என்ன ரொம்ப டோட்டலாக இல்லாமல் போகணும்னு சொல்லலை விற்த்தி அலப்பாய்றது இருக்காது சும்மா இப்படி இப்படி விவகாரத்துக்காக ஏதோ சா ஸ் ஸ்நானம் பண்ணணும் சாப்பிடணும் இப்படி இருக்கணும் அவ்வளோதான் விற்பி வந்து அதிகமாக வந்து அலக்கழிக்காது இல்லை மனசே அடங்கி போயிடும் ஆக மனசு நன்றாக அடங்கிவிடும் அதுதான் மௌனம் மனசில் விற்திகளுக்கு பலம் இருக்காது அதுதான் மௌனம் சரி விஸ்வாபாவே அகிலம் குதகா திரும்ப திரும்ப அதே தான் நீங்கள் நினைச்சு பார்க்கணும் தன்னை அறிந்தால் உலகம் எங்கே உலகம் இல்லை என்றால் வேற்றுமைகள் எங்கே குழப்பங்கள் எங்கே நன்மை எங்கே தீமை எங்கே பந்தம் எ மோக்ம் எங்கே ஒன்று எங்கேன்னா என்ன அர்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம் சத்தியம் அது மாதிரி இந்த ஜாகிரத அவஸ்தையிலையும் இது சத்தியம் மாதிரி தெரியுது பாதி பிரபோதே சத்திய சத் பவேத் ஸ்வகாலே சத்தியவத் பாதி பிரபோதே சத்யத்வேஷாதிசங்குல ஸ்லோகம் ஆரம்ப ஞாபகம் இல்லை ஆத்மபோதத்தில் வருகிறது சத்யவத் பாதி பிரபோதே சத்யசத் பவேத் என்னது அது தெரிஞ்சது அதுதான் தெரிஞ்சதுதான் சொல்றேன் பரவாயில்லை மூணு பாதுலே சத்தியா சத்திய அகிலம் அடுத்த सत्यात्म சமே எஸ்ன் சேவக்கா सत्यात्म சமூஷே எ ஆசிரியர் கருத்துக்களை நிறைவு செய்ய துவங்கிவிட்டார் பரஸ்பரவிலட்சணம் குணவத்தித்யன் சத்மலட்சணே பஸ் அைதே அர்த்தந்தான் எஸ் சத்ஷே சத்திய ஜானந்தூபமாக இருக்கக்கூடிய எந்த ஆத்மாவில் பரஸ்பர விலக் குணவாதி பரஸ்பரவிலட்சணம் ஒன்று மாறான சிதிசம்பி கௌஹேம்தன் கௌனம் அவம் மூன்று குணங்களும் இந்த தேகிய தேகத்தில் பந்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது தற்ற சத்துவம் நிர்மலத்துவ பிரகாஷகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ஜானக ஹோல் கீதையினுடைய பதினாலாவது அத்தியாயத்தை நன்கு பார்த்து தெரிந்து கொள்ளவும் அதுக்கு விளக்கம்தான் இது நானியம் குணேபிய கர்த்தாரம் எதா திருஷ்டான பசியதி குணேபியஷ்ட பரம் சோதி கச்சதி யம் பிரிச்ச பாண்ட சத்துவம் சத்வி ரஜோ வி தமோ வத்தி மூணு அதுலதான் விவகாரம் பண்ணுகிறது பாதி பரஸ்பர விலட்சணம் குணவருத்தி பாதி மூன்று குணங்களும் சத்யாத்ம லக்ஷ சத்தியாத்ம லக்ஷணமான எந்த ஸ்வரூபத்தில் விளங்குகின்றனவோ சயேவ அகம் அந்த நிர்குணமான பிரம்மமே நான் சகுணங்கள் எதன் மீது விளங்குகின்றனவோ அந்த நிர்குணமான பரம்பொருளே நான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஒன்றுக்கு ஒன்று மாறான குணவரு மூன்றுவித குணவருத்திகள் எந்த சத்தியாத்மாவில் விளங்குகின்றனவோ அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் அந்த சத்தியாத்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் அகம் நிரம்சக எந்தவிதமான அம்சம் எனக்கு கிடையாது கடவுளின் நான் ஒரு பகுதியும் அல்ல கடவுளுக்கு வேறானவனும் அல்ல கடவுளின் பகுதியும் அல்ல நான் உலகம் கடவுள் ஜீவன் மூன்றிலும் வியாபித்திருக்கின்ற பிரம்மம் நிரம்சகா நிர்புணா இத்தியா தேகத்ரயமிதம் பாதி சேவரம் தேம் ப்ரமணி சத்தவா தேவாஹம் பரம் பிரம்ம தேகத்ய விலக்ஷண சிம்பிளான ஸ்லோகம் தான் எல்லாமே முதல்ல சொன்னார் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட குணங்கள் மூன்றும் எந்த ஆத்மாவில் விளங்குகின்றனவோ ஆத்மாவில் விளங்குகின்றனவோ என்ன அர்த்தம் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு விளங்குகின்றதோ தோன்றுகின்றதோ அந்த அவைகளுக்கு ஆதாரமான நிர்குணமான நிரம்சகமான சத்தியாத்மாவே நான் என்று கூறியது இன்னும் மனதிலே பதி மேலும் மேலும் கருத்துக்களை கூறுகிறது சாஸ்திரத்தில் எந்தெந்த முறைகளிலெல்லாம் உபதேசங்கள் செய்யப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த முறைகளையெல்லாம் கூறி அதற்கு வேறானவனாக நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார் ஆக முதல் ஸ்லோகத்தின்படி பார்த்தா அகம் குணா தீத ஸ்லோகத்தின்படி ஆத்மா குணா ஆர் நிர்குண அல்லது சகுணசாட்சி சொல்ல சாட்சி நிர்குண அல்லது குணா தீத்த இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அசரீரி அதேஹி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதம் தேகத்ரயம் பிரம்மணி சத்தியவது பாதி ரொம்ப தெளிவாக கூறுகிறார் எஸ்மின் பிரம்மணி எந்த பிரம்மத்திடத்தில் இதம் தேகத் இந்த மூன்று தேகங்களும் எந்த மூன்று தேகங்களும் ஸ்தூல ஷரீரம் சூக்மசரீரம் காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஷரீரங்களும் பாதி சத்தியவது பாதி உண்மையை போல தெரிகிறது ஆனால் உண்மை அல்ல என்று பொருள் ஆகவே அடுத்த வரியிலே சொல்லுகிறார் தத் பரம்பிரம்ம ஏவ அகம் அஸ்மி தேகத்திரய விலக்ஷனகா தத் பரம்பிரம்ம ஏவ அகம் அஸ்மி அந்த மூன்று தேகங்களுக்கும் வேறான தேகத்ரய அதீதா இந்த கணபதி உபனிஷத்ரம் சொல்றோம் இல்லையா தீத்தா வேற ஒன்னும் இல்லை நம்ம ஏதாவது சொல்லிக்கிறோம் நமது யதார்த்த ஸ்வரூபம் தான் என்னால தேகத்திரய அதிதா தேகத்திரய விலட்சணா பரம்பிரம்ம ஏவ அகம் அஸ்மி இது வந்து மனசுல நன்றாக பதிய வைக்கிறதுக்காக முடிக்கிறார் அது கருத்தை முடிக்கிறார் நன்றாக யட்டி அீரீ அசரீரம் அனவஸேவித்தம் விபுமாத்மா ஹீரோ நோச்சீ என்று கட்டோபனிஷத் சொல்கிறது சரீரேஷு அசரீரம் எல்லா ஷரீரங்களிலும் ஆமா அசரீரமாக இருக்கிறது அசரீரம் சரீரேஷு அனவஸ்தே ஸ்வஸ்திதம் அவஸ்தைகள் எல்லாம் அனவஸ்தாஸ்வரூபமாக இருக்கிறது அனவஸ்தான் அவஸ்தா ரஹிதா இத்தியர்த்தா மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா சிறந்த எங்கும் நிறைந்த ஸ்வரூபமாக தன்னை அறிந்து அறிவாளி கவலைப்படுவதில்லை நல்ல ஸ்லோ மந்திரம் அது மந்திரம் இங்க அங்கிறதுக்கு உரம் ஆர அஷரரீரின் நினைச்சுக்காங்க அது அஷரீரி அதனால் அதுக்கு பேர் ஆகாசவாணி அது திடீர்னு ஆகாசத்தில் ஏதோ ஒரு சப்தம் கேட்கும் நேரம் ஆயிடும் போறோம் ஜாகிரதாதித்ரயம் எஸ்மின் சரம்மா ஜிரதவிலாத்ம சத்த முதல் ஸ்லோகத்துல எஸ்மின் பிரம்மணினார் இப்ப இங்க என்ன சொல்லுகிறார்னா எஸ்மின் பிரத்யேகாத்மனிங்கிறார் இதுல இருந்தே என்ன நன்றாக தெளிவா அவர் புரிய வைக்கிறார் ஏற்கனவே புரிய வச்சாச்சு இப்ப ஒண்ணும் சொல்லணுங்கிறது இல்ல பிரத்யேகாத்மா பிரம்மன் வேற பிரத்யேகாத்மா வேற இல்லை பிரத்யேகாத்மானா என்ன நான்னு அர்த்தம் அவ்வளோதான் பிரத்யேகாத்மா பராக்கு பார்க்குறது எதுவோ இந்திரியங்கள் வழியாக அது பிரத்யேகாத்மா இந்திரிய மனது வழியாகவும் இந்திரியங்கள் வழியாகவும் பராக்கு பார்க்கறது எதுவோ அது பிரத்யேகாத்மா பராக்கு பார்க்குற மாதிரி இருக்குது மாயினால் ஆனால் உண்மையில் பராக்கு பார்க்கறது இல்லை பராக்குன்னு நீக்கிட்டாலே பிரத்யேக்குங்கிற அப்ஜெக்டிவும் போயிடும் அதுக்கு ஆனால் புரியறதுக்காக பராக்ஷை பராக்கை அபேட்சித்து பிரத்யேக்குன்னு சொல்கிறோம் பிரத்யக்குக்கு ஆப்போசிட் பராக்கு பராக்குன்னு புரியலன்னா பான்பராக்குன்னு விடாதுங்க இங்கேயாவது ஏன்னா அது எங்கே பார்த்தாலும் இப்போ சர்வ வியாபியாக இருக்குது ஆனால் பான்பரா இல்லை ஆனால் அதை சொல்லலை இங்கே பராக்குன்னா எக்ஸ்ட்ரோவர்டர் பாஹ்யமாக போகிறது பராஞ்சி காணி எத்தனை அல்ல எஸ்மின் பிரத்யகாத்மனி எந்த பிரத்யகாத்மாவில் அவஸ்தா ஜாகிரதாதித்ரயம் ஜாகிரத அவஸ்தா ஸ்வப்னாவஸ்தா மூணு சொல்றாரு ஜாகிரதாதித்ரயம் சத்தியவது பாதி உண்மை மாதிரி தெரிகிறது நமக்கு என்ன தோன்றதுன்னா நான் முழிச்சுருக்கிற மாதிரி தெரியறது நான் கனவு காண்ற மாதிரி தெரியறது நான் தூங்குற மாதிரி தெரியுது முழிச்ச தெரியுது ஆனால் உண்மையிலே நான் வந்து விழித்திருப்பதும் இல்லை நான் கனவு காண்பதும் இல்லை நான் உறங்குவதும் இல்லை நான் விழிப்பதையும் கனவு காண்பதையும் உறங்குவதையும் அறிகின்றேன் என் மனந்தான் விழிக்கின்றது மனம்தான் கனவு காண்கின்றது உடல் மூலம் மனம் விழிக்கின்றது மனம் மூலம் உடல் விழிக்கின்றது அப்படி சொல்லணும் மனம் மூலம் உடல் விழிக்கின்றது உடல் இல்லாமல் க மனம் கனவு காண்கின்றது மனது ஒடுங்கி போகிறது நான் ஒடுங்குவதில்லை நான் ஒரு பொழுதும் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதுமில்லை ந நிரோத நச்சோபத்திஹி கெளடபாதகாரிகா ந நிரோதா நச்ச உற்பத்திஹி தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை அகம் அஜகா அமிரா சங்கராஜாருக்கு பிடிச்ச பதம் இதெல்லாம் அஜரே அபயே அமிர்தே இதெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அஹம் அஜரேங்கிறதுல அஜே அஹம் அஜஹா அஹம் அமிர்தஹா அஹம் அஜரஹா இதெல்லாம் இளமையாக இருக்கிற போதே முதுமையாக இருக்கிற பருவத்தை பற்றி பார்த்து எல்லாரும் அனுபவத்தை பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் தப்பிச்சோம் இல்லாட்டியும் அவஸ்தப்பட வேண்டிதான் பிரத்ய பிரத்யக ஆத்மனி சத்தியவத்து ஜாகிரதாதித் திரயம் பாத்தி உண்மை மாதிரி மாதிரி இருக்குது மனசு முழிக்கிற மாதிரியாக எனக்கு தோன்றது நான் தான் முழிக்கிற மாதிரி கனவுகான்ற மாதிரி உறங்குற மாதிரி இருக்குது நான் இதுக்கு வேறேன்னு புரியறதில்லை புரிய வைக்கிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் ஜாகிரதாதி விலக்ஷணா பரம்பிரம்மேவ அகமஸ்மி சகா ஜிரதாதிலட்சண சா பரம் பிரம்ம ஏவம் அமி ஜதாதிலட்சண சா பிரத்யாத்மா அர்த்தம் பரம் பிரம்ம ஏவம் அமை அதுவே பரம் பிரம்ம அதுவே நான் நானே நானே பரபரமாக இருக்கிறேன் அஹம் பரம் பிரம்ம அஸ் பரம் பிரம்மன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அப்பரம் பிரம்ம இருக்கு ஈஸ்வரனுக்கு தான் அப்பறம் பிரம்மன்னு பேர் பரம்பிரம்ங்கிறது சுத்த பிரம்மத்துக்கு பரம்பிரம் பேர் அடுத்த ஸ்லோகம் விஸ்வாதிக்கத்ரயம் எஸ்மின்யம் எஸ்மி பரமாத்மனி சத்யவத் சயவ பரமாத்மாஹம் லட்சண விஷ்வரண இந்த எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் சாஸ்திரீயமான பாஷையில் சில சொல்லி விளக்குகிறது சாஸ்திரத்தில் ஸ்தூல அபிமானி சைத்தன்யத்துக்கு விஸ்வன் என்றும் சூக்ஷ்மசரீர அபிமானி சைதன்யத்திற்கு தைஜசன் என்றும் காரணசரீர அபிமானி சைத்தன்யத்திற்கு பிராஜன் என்றும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆக என்னால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது நாஹம் விஸ்வா நாஹம் தைஜசா நாஹம் பிராஜியா பரந்து பிரஜானம் பிரம்மா அகமஸ்மி என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆக இதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் விஸ்வ தைஜச பிராஜ விலக்ஷணா அகமஸ்மி யஸ்மின் பரமாத்மனி எல்லாம் ஒன்றுங்கிறது பல கோணத்தில் சொல்றாரு பாருங்க பிரத்யேக ஆத்மனினார் பிரம்மணினர் எல்லாம் ஒரே பொருள் எந்த பரமாத்மாவில் விஸ்வம் முதலான மூன்றும் விஸ்வம் முதலான மூன்றுன்னா விஸ்வ தைஜச பிரஜன் முதலான மூன்றும் சத்தியவது பாதி உண்மையை போல இருக்கிறதோ சரத்மாகம் சயவ பரமாத்மாஹம் விஸ்வாதிக்க விலக்ஷண அந்த மூன்றுக்கும் வேறான பரமாத்மாவாகவே நான் இருக்கிறேன் விஸ்வாதிக்க விலக்ஷண சா பரமாத்மா ஏவ அகம் அஸ்மி அடுத்த ஸ்லோகம் ாதி சத்திய சேவச்சிந்த ி சச்சிந்த லட்சோோக்கம் மற்றொரு கோணத்திலே கருத்தை கூறி நிறைவு செய்கிறது சொல்லப்போனால் எண்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் வியஷ்டி அத்தீதா என்ற கருத்தை கூறியது அகம் வியதா வஷ்டி எல்லாம் கிடையாது வஷ்டியை கடந்தவன் நான் வஷ்டின்னா தனித்தன்மையை கடந்தவன் நான் அப்புறம் இங்கே அடுத்த ஸ்லோகம் சொல்லுவது எண்பத்தி நான்காவது ஸ்லோகம் சாஸ்திரத்தில் சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமானி சைதன்யம் முதல்ல சொன்னது வியி ஸ்தூல ஷரீர இங்கே சொல்வது சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமானி சைதன்யம் அப்புறம் சமஷ்டி சூக்ம ஷரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பகா அப்புறம் சமஷ்டி காரண அபிமானி சைதன்யம் ஈஸ்வரஹா அவ்வாக்கிருதா ஆர் ஈஸ்வரஹா இப்படி பேர் வச்சிருக்கு விராட்டு ஹிரண்ய கர்ப்பகா ஈஸ்வரஹா ஈஸ்வரஹான்னு அதுக்கு பேர் இந்த நம்ம சொன்ன ஈஸ்வரனை பற்றி பேச்சில்லை இப்போ அது அப்புறம் வச்சுக்குவோம் அது இனியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்கோ அதனால இதெல்லாம் சேர்த்து தான் ஈஸ்வரனும் சொல்லுவோம் இதுக்கு அதுக்கும் நிறைய கொஞ்சம் வேற்றுமையும் சொல்லலாம் சில ஒற்றுமைகளும் சொல்ல முடியும் அந்த அதில் நான் அதுவும் விரிவாக சொல்லலை இப்போ விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் இந்த மூணும் சமஷ்டி சரீர அபிமானி சைதன்யத்தோட பேர் சமஷ்டி ஸ்தூல ஷரீர சமஷ்டி சூக்ம ஷரீர சமஷ்டி காரண சரீர அபிமானி இது கொஞ்சம் ஆழமாக பொருள் சொல்லக்கூடிய பகுதி ஆகையினால எஸ்மின் சாட்சிணி எந்த சாட்சியில் விராட் முதலான மூன்றும் சத்தியம் போல விளங்குகிறதோ சயேவ சச்சிதானந்த லக்ஷணா அகம் ஸ்வயம் பிரபகா ஸ்வயம் பிரகாசமான சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே நான் விளங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதோடு அத்வைத்த அனுபூதி கிரந்தம் நிறைவு பெறுகிறது இதனுடைய சாராம்சங்களை அடுத்த வகுப்பிலே விரிவாகக் காணலாம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ் பூர்ணமாதாஜபூர்ணமேவசிஷம் ஷாந்திஷாந்தி ஹரி ஓம்